ம் ஸ்ீாமேந்திரைபாயம் சூத்திரம் ஷங்கிரம் மதுமாத்தம் ஹியதூத்தம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனத்தி மாத ஓ நமோ வித வம்சிபோ மஹோ நமோ குரு ओम ோப்பளமோம்மஸ்மி மமாா வாக்ோத்தலமி மா அக்கணமஸ் மே அமேய உபனர் ஓனோராவது ண்டேஜோ வாவ அோய तद्वाये इति தாத்தபு நபதி வரிஷிஷ் அப்ப विद्योतते விரந்த வித்தியோத்தே ஸ்தனையீ வரிஷிஷ் வாஜேவ தரிசயித்வா தாபா தேஜ உபாஸ்வேதி நாரதர் சனத்குமாரிடம் கேட்ட விஷயத்தை மறந்துடக்கூடாது எனக்கு கற்றுக்கொடுங்கள்ன்னு சொன்னார் சனத்குமார நீ படிச்சதெல்லாம் சொல்லுன்னு சொன்னார் இதெல்லாம் தெரியும்னு விஷயங்களை வருஷப்படுத்தி சொன்னார் பிறகு முடிக்கிற சொன்னார் நான் வந்து வெறும் மந்திரத்தை மாத்திரம்தான் அறிஞ்சிருக்கேன் சங்கராச்சாரியா சொன்னார் கர்மத்தை மாத்திரம் தான் அறிஞ்சவராக இருக்கார் ஆத்மாவை நான் தெரிஞ்சுக்கல உங்களை போன்று இருக்கிற பெரியவர்களிடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆத்மாவை தெரிஞ்சின்றவனுக்கு கவலை இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆகையினாலும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நான் இப்போ கவலைப்படுறேன் அதாவது எனக்கு ஆத்ம ஜானம் இல்லை எனக்கு நீங்கள் ஆத்ம ஜியானத்தை கொடுக்கணும் இதுதான் நாரதருடைய பிரார்த்தனை நாரதர் எது என்ன தெரிஞ்சின்றிருக்காரோ அதிலிருந்து அவரை உண்மையான தத்துவத்தை மெய்ப்பொருள் தத்துவத்தை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உபாசனை கிரமத்தை உபதேசம் பண்றார் சனத்குமார் படிப்படியாக சொல்லி கொடுக்கிறார் ஆக பெரிய பொருள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுதான் பிரம்ம ப்ரகத்தமத்துவத் பிரம்ம அது முழுக்க முழுக்க நாரதனை பொறுத்தவரைக்கும் அவரது தெரிஞ்சுக்காதனால அது பரோக்மாவே இருக்கு அந்த பரோட்சமாக இருக்கிற பிரம்மத்தை அவர் அபரோக்ஷமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கிரமத்தை சரத்குமாரர் உபதேசம் பண்ணுறார் ஒரு ஆலம்பனத்தை கொடுக்குறார் தெரிஞ்ச ஆலம்பனத்தை கொடுத்து தெரியாத பிரம்மனை அதில் தியானம் பண்ண சொல்கிறார் ஆகையினால ரெண்டு விஷயம் அது காம் அது சகாம பலனும் கிடைக்கிறது அப்புறம் அவருக்கு அதில் வைராக்கியம் இருக்குது சுத்தி இருக்குது பல கார பல நன்மைகள் அதில் ஏற்படுகிறது ஒன்று அவர் சொல்லி கொடுக்குறார் நாமத்தை பிரம்மம்னு உபாசனை பண்ணு நாமத்தோட நாமத்தினால்தான் இத்தனை கர்மாக்கள்லாம் பண்ணுறோம் சொற்கள் தான் வாக்கியங்கள் வாக்கியங்கள் மயமாகத்தான் கந்திரம் கர்மாக்கள்லாம் இருக்குது ஏக்கம் பவந்தி மந்திரேஷு கர்மாணி மறந்துட கூடாது மந்த்ரேஷு கர்மாணி நேரம் நாமத்தில இருந்து ஆரம்பிச்சார் ஆஹ் நாம பிரம்மத்தை சொல்ற போது அவர் என்ன சொன்னார் நாமத்தை காட்டிலும் பெருசா இருக்கான்னு கேட்டார் அப்ப அவருக்கு நாமத்தை தியாகம் பண்ற புத்தி வந்தாச்சு நாம பிரம்ம உபாசனை பண்ணுன்னு சொன்னார் அதன் மூலம் நாம தெரிஞ்சுட்டோம் ஆனா அவர் கேட்டார் நாமத்தை விட பெருசா ஏதாவது இருக்கா இருக்கு வாக்கு உச்சரிக்கிறோமே உச்சாரணத்தினால சொற்கள் உச்சாரணம் இருக்கே வாக்கு அந்த வாக்கு பிரம்மன் வாக்கு பெருசு வாக்குக்கு மேல பெருசு இருக்கா மனசு பெருசுனார் என்ன ஆடுறதுன்னா உபாசனை நாரதர் உபாசனா பண்ணலையாங்க தாற்பயமே இல்லை வேதம் அதன் மூலம் உபதேசத்தை பண்றது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கலாம் உபாசன பண்றது தெரிஞ்சுக்கிறது உபாசன பண்றாரோ இல்லையோ அதுக்கு மேலே வேற இருக்கான்னு கேட்கிறார் சாஸ்திரக்காரர்கள் வியாக்கியான சொல்லுகிறார்கள் அவருக்கு அதில் வைராக்கியம் வந்துடுத்து அதை வேண்டான்னு அவர் விட்டுவிட்டார் அது இருக்கிறதுலே பெருசு நாம அதில் அந்த பெரிய பொருளாகிய பரோட்சமான பிரம்மத்தை தியானம் பண்ண சொன்னார் ஆனால் அதை காட்டிலும் பெரிசு இருந்தால் அதில் நினைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டார் அதுக்கு மேலே இருக்கிறத சொன்னதுனால அதை விட்டார் அப்படி புரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே இருக்கிறத ஒன்றை சொன்னதுனால அதை அவர் விட்டு இந்த விடுறது வைராக்கியம்னு அர்த்தம் பெருச விடு வைராக்கியம் எது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து அதை காட்டிலும் பெருசு இருக்கிற போது அது சிறிதாகி விடுகிறது ஒரு நூறுரூவா சம்பளம் வாங்குறவனுக்கு இன்னொரு இடத்துல ஐநூறுரூவா கொடுக்குறான்னு சொன்ன அந்த நூறுரூவாயை அவன் விட்டுவிடுறான் ஐநூறு ரூபாயில் அவனுக்கு ஆசை வந்துவிடுது ஆ நூறு ரூபாயில் அவனுக்கு வைராக்கியம் ஏற்படும் நூறுரூவா வேண்டாங்கிறான் ஐநூறு ரூபாயில் அவனுக்கு ஆசை அப்புறம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதே வேலைக்கு கிடைக்கும் சொன்னா ஐநூறு ரூபாயை விட்டுடுறான் சொல்லியா இருக்கட்டுமா புரியுது போறோம் மாதிரி நாமத்தை பெருசுன்னு சொன்னார் அதை காட்டிலும் பெருசுன்னு சொன்ன உடனே அது விட்டாச்சு இப்படியே பெரிய பொருள் எதுன்னு சொல்லி சொல்லி புரிய வைக்க போறது பூமா பூமோபதேச பூமத்தை பூம உபதேசிக்க போறார் சனத்குமாரர் நாம பார்த்தோம் வாக்கு பார்த்தோம் மனஹா பார்த்தோம் அப்புறம் மனசுக்கு அப்புறம் சங்கல்பஹா அப்புறம் பலம் அன்னம் ஆபஹா இப்ப வந்து தேஜஸ் நிற்கிறோம் தேஜஸ் பத்தி சொல்ற போது அதை வர்ணிக்கிறது ஒன்னொன்னே அறிமுகப்படுத்துறது மாத்திரம் இல்லை அறிமுகப்படுத்துறது அதோட அருமை பெருமைகள் எல்லாம் சொல்றது அதை தியானம் பண்ணுன்னு சொல்றது உடனே அவர் கேட்கிறார் இதை விட பெருசு இருக்கான்னு இருக்கப்பான்னு சொல்றார் அதை சொல்லுங்களை அப்படின்னு சொல்லணுன்னே அதை சொல்லாருன்னு சொல்றார் ஆக பொறுப்பாகவும் பொறுமையாகவும் அதே மேலாகவும் பொறு முறையாக உபதேசித்துக் கொண்டு போகிறது உபனிஷத் மந்திரங்கள் அ தேஜோபாவ அத்யா புவியஹா ஜலத்தை தேஜஸ் பெரியது அது எப்படி என்றால் இந்த வாயுவையும் ஆகாசத்தையும் கா ஆகாசமே இந்த ஸ்பேஸு சுடாது உண்மையிலேயே ஞாபகம் ஏன்னா ஸ்பேஸ் அதை விட பெருசு ஸ்பேஸுக்குள்ளே தான் சுட முடியும் ஸ்பேஸை தாண்டி சுட வைக்க முடியுமா முடியாது ஆகையினால ஸ்பேஸ் தான் ஸ்பேஸுக்குள்ள ஆகாஷ் வாயுவையும் காற்று காற்ற கிரகித்து கொண்டு அக்னி என்ன பண்ணுறதுன்னா வனானி தகதோ வன்னி சகாபவதி மாறுதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு அதாவது காட்டை எரிக்கிற நெருப்புக்கு காற்று நண்பனாக இருக்கிறதான் வனானி தகத்தோ வன்னி சகாபவதி மாறுதா அடுத்த லைன் சயேவ தீப நாசாய கிருஷே கஷாஸ்தி கௌரவம் புலம்பியிருக்கான் ஸ்லோகத்தில் அதே காத்து சின்ன விளக்கா இருந்தா அணைச்சுடுறது காட்டு நெருப்பா இருந்தா சகாயம் பண்ணி இன்னும் நல்லா எரிய வைக்கிறது அதே காத்து சிறிய விளக்கை அணைத்து விடுகிறது சிறிய விளக்கை அணைத்து விடுகிறது அதுக்காக என்ன சொன்னான் சாதாரணமானவனுக்கெல்லாம் மதிப்பு இங்கயான் கொஞ்சம் தட்டா புட்டா பட்டால் படலாம் தடப்படலாம் பண்ணணும் கிருஷே கசிய கௌரவம் அஸ்தி கிறிஷே என்ன என்ன அர்த்தம் சும்மா அல்பமான சாதாரணமானவனுக்கு எங்கே கௌரவம் கிடைக்க போகிறது அப்படின்னு யாரோ ஒருத்தன் காம்ப்ளக்ஸ்னால புலம்பியிருக்கான் அதுதான் இந்த ஸ்லோகம் இங்கே விஷயம் என்னன்னா சகா பவதி மாறுதா மாறுதா காற்று சகாயம் பண்ணுறது மாற்று சகாயத்தை வைத்து ஆகாசம் அபிதபதி அப்படியே கொதிக்கிறது அபிதபதி வேகிறது அப்பா அப்படின்னா என்னன்னா நிசோச்சதி ஒரே கஷ்டமா இருக்குப்பா என்ன ரொம்ப எரியருது எல்லாம் திரும்ப ரிப்பீட்டேஷன் அபிதபதி நிசோச்சதி நிதபதி நிதராம் தபதி நிதராம் சோசதி அபித்தப்பத்தி சுத்தி சுத்தி எறியறது அப்பா கொதிக்கிறது எரியது தாங்க முடியல அப்படின்னா சொல்றான் ஒரே கஷ்டமா இருக்கு என்ன சொல்றா மழை வரும் நினைக்கிறேன் அப்படிங்கிறான் வருஷிஷ்யா இழை பெய்யும்னு தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள் தேஜையேவ தூர்வம் தரிசித்துவா அத ஆகாசத்தே மழை வர்றதுக்கு முன்னால சூட்டை உண்டு பண்ணிட்டு அப்புறம் ஜலம் உண்டாகிறது அது மாத்திரம் அல்ல அதாவது இன்னொன்னு சொல்லி இருக்கு நம்ம சார்ந்த இதுல ஆறாத்தியத்துல பாத்திரம் பார்த்தோம் தேஜசரும் உடம்பெல்லாம் வேர்க்கிறது உள்ள சூடு இருந்தா வெளியில வேர்க்கிறது அப்ப ஜலம் வர்றதுக்கு காரணம் என்ன சூடு எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க ஆஹ் காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்றோம் அதே மாதிரி காரணத்தை வச்சு காரியத்தையும் ஊகம் பண்றோம் ரொம்ப சுடுறது ரொம்ப சல்ற்றியா இருக்கு மழை வரப்போறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா காரியத்தை ஊகம் பண்றோம் காரணம் தெரியறது காரியத்தை ஊகம் பண்றோம் காரியத்தை வச்சு காரணத்தை ஊகம் பண்றோம் காரணத்தை வச்சு காரியத்தையும் ஊகம் பண்றோம் காரியம் பிரத்யம் இல்லாமல் காரணம் பிரத்யக்ஷமாக இருக்கும் பொழுது காரியத்தை பிரத்யத்தை வைத்துக் கொண்டு ஊகம் பண்ணுகிறோம் அதே மாதிரி பிரத்யமாக ஒரு வார்த்தைக்கு சொல்றோம் காரியம் பிரத்யமாக இருக்கும் பொழுது ரெண்டு சில சமயம் சைமல் டேனியஸா அப்ப சொல்றது அதனால ஜலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி போன்றாலும் சரி அது மாத்திரம் இல்லையா இந்த மழை வர்றதுக்கு முன்னால என்னன்னா மின்னல் இடி கடகுடா சப்தம் எல்லாம் கேட்கறது மின்னல் எப்படி வருதுன்னா குறுக்கு நெடுக்குமா போறதுங்கிறது ஊர்துவாபிஷ்டிரிஷ்ட எல்லாம் வர்ணிக்கிறது அதெல்லாம் மின்னல் எல்லாம் என்னது நெருப்பு தத்துவம் தானே திரஷ்டீபிஷ்ட வித்யுதிகி ஆஹ்ராதாக சப்தம் கடகடகடான சப்தம் எல்லாம் போட்டு சரந்தி மின்னல் சஞ்சரிக்கிறது டி இடித்துக்கொண்டு மின்னல் சஞ்சரிக்கிறது தஸ்மாக ஆகுனால என்ன சொல்லுகிறார்கள் வித்யோத்தே மின்னல் அடிக்கிறது இடி இடிக்கிறது வரிசிஷ்யா இழை பெய்ய போகிறது போகிறது போகிறதோ என்ன அப்படி அப்படின்னு நினைக்கிறார்கள் மழை பெய்யும் காரண காரியத்தை பார்த்து வருஷிஷ்யா தேஜையேவ தூர்வம் தரிசகித்வா மறுபடியும் சொல்றார் அங்க சொன்னார் அங்க சுடுறதுங்கிறத வச்சு சொன்னார் மின்னலை வச்சு சொல்றார் மின்னல் இடிய வச்சு சொல்றார் அதுவும் அக்னி தத்துவம் தத்பூர்வம் தேஜகாயேவ தரிசனித்வா அத ஆபா சிரஜதே ஆகையினால ரெண்டு ரெண்டு விதமாக சொல்றார் ரொம்ப கொதிச்சதுன்னு சொன்னா மழை வர்றதுன்னு தெரியறது ஆ சூட்டுனால மழை உண்டாகிறது அ தேஜஸ் தத்துவத்தினால அப்தத்துவம் வெளிப்படுறது அதே மாதிரி மின்னல்கிற அக்னி தத்துவம் வெளிப்படுறதுனால அந்த மழைங்கிற அப்தத்துவம் வெளிப்படுறது இப்படி நீ புரிஞ்சுக்கோ கொஞ்சம் விஷயம் இதனுடைய மகிமைகள் அதனுடைய தன்மைகள் இதையெல்லாம் சொன்னவர் சொல்றார் தேஜஹா உபாஸ்வ தேஜஸ நீ பிரம்ம புத்தினால உபாசனை பண்ணு அவ்வளவு அவர் என்ன பண்றார் அப்படி பண்ணினா என்ன கிடைக்கும் தேஜஸ்வீ வை சேஜஸ்வத்தோகாஸ்வக்தமஸிசிதி तेजसो तेजसो गतम तत्रास्य यथा कामचारो यस्तेजो अस्ति भूय भूयो तन्मे ஜசோமச்சாரோம் அதிவசோய்தேஜோஸீத் எவனொருவன் தேஜஸை பிரம்மம் என்று பாவித்து உபாசனை பண்ணுகிறானோ தேஜஸ்தான் அக்னியே உபாசனை பண்ற போது அக்னியை உபாசன பண்றோம்னா ஹோம மன்றத்தையே உபரிஷத்தை வர்ணிக்கிறது அழக ரசிச்சு வர்ணிக்கிறது காலி கராளி சமோஜவா சூலோஹிதா சும்னா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி எப்படி கவனிச்சிருந்தா எப்படி ரசிச்சிருந்தா இதை சொல்ல முடியும் எல்லாம் நாக்கு ஏழு நாக்கு அக்னிக்கு அந்த ஏழு நாக்குகளையும் ஹோமம் பண்றதையும் ரசிச்சு பார்த்துருக்கணும் அக்னியை பார்த்தா தெரியும் அக்னியை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும் இப்ப இதெல்லாம் என்னன்னா இது பகவானுடைய இந்த மகிமைகளை எல்லாம் நினைச்சு பார்க்கறது கேஷு கேஷு சாவேஷு சிந்தியோசி பகவன் மயான் அர்ஜுனன் எந்தெந்த வஸ்துக்கள்ல தங்களை நான் நினைக்கிறது அவருடனே பகவானும் விபூதியெல்லாம் சொல்றார் கீதையில பார்க்கறோம் ஏழா ஒன்பது ஏழாம் அத்தியாயத்தில் இருக்கு ஒன்பதாம் அத்தியாயத்தில் இருக்கு பகவத் விபூதிகளை எல்லாம் நினைக்கிறோம் அதெல்லாம் இதுலருந்து தான் இது மாதிரி இருந்துதான் அது தெரியும் உசன பண்ணிணம் தேஜஸ்வீபவஸ் அபிசிதி அபஹதமஸாஸ்வோகாண்டிய சொல்ற அவன் தேஜஸ்வியா இருப்பான் பிரில்லியண்டா சொல்றாங்க அவன் நல்ல பிரகாசவானா இருப்பான் தேஜஸ்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அந்த உடம்புல வர்ற காந்தியவே பலவிதமா சாஸ்திரம் வர்ணிச்சிருக்கு தேஜஸ் வர்ச்சஸ் பிரம்ம ஓஜஸ் இப்படிலாம் நிறைய வர்ணிக்கிறது அதெல்லாம் அந்த முறையான கர்மாக்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் சங்கராச்சாரியர் திருஷ்டபலம் வருது திருஷ்டம் பிரம்ம வர்ச்ச சாதினா அதிருஷ்டம் ஸ்வர்கம்பர் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து ஆக இந்த தேஜஸ்வி பவதி அப்புறம் என்னது நல்ல பிரகாசம் உள்ளவர்களுடைய கூட்டத்தில் உலகத்தில் உலகத்தை அடைவான் பாஸ்வதா அகத்திலும் புறத்திலும் ஒளி அகவொளி அறிவொளி பண்பொளி பேர் அன்பொளி பண்பொளி அறிவொளி தெரியும் பேசினா தெரியும் நடந்து கொள்ற முறையை வச்சு ஊகம் பண்ணிக்கலாம் அன்பொழி பண்பொளி அறிவொளி எல்லாம் உள்ளே இருக்கு இந்த உடல் ஒளி உடல் ஒளி இந்த உடல் ஒளி உலகம் ஒளி எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமே வராது அங்கே எப்பவும் பிரைட்டாக இருக்கும் அந்த இடம் நீ வேணா இது வேஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கோம்போ ஹாங்காங் மாதிரி நான் சொன்னேன் எதுக்கு இவ்வளோ லைட்டெல்லாம் எரியறது ஆஃப் பண்ணுங்களேன் சுவாமிஜி இங்கெல்லாம் எக்ஸஸ்ஸாக இருக்குது எரிஞ்சால் ஒன்றும் கரண்ட் சார்ஜ் கிடையாது அதுதான் பாஸ்வதா லோகான் அபிசித்திய அபகத்தமஸ அங்கே போனால் அவங்க வீட்டில் புரிஷாக நீளக போட்டு எல்லாம் பல்பு எரிஞ்சுகிட்டே இருக்கு நமக்கானா வயிற்று தெரியுறது எனக்கு இவ்வளோ இவ்வளோ லைட்டு எரியது அப்படி அது நம்ம ஊரில் சுவாமிஜி இங்கே அப்படிலாம் நினைக்காது இல்லை நிறைய கதை இருக்கு அதெல்லாம் பேசினா டைம் ஆகிடு அம அபகத்த தமஸ்கான் அதாவது இருளற்ற இருளே அற்ற நல்ல ஒளி நிறைந்த உலகங்களை மக்கள் நல்ல அறிவுள்ள பண்புள்ள நல்ல சூழ்நிலையை அடைவான்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்ல தேஜஸ்துவம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் இவனும் ஃப்ரீயா மூவ் பண்ணுவான் உபசாரம் யா காமச்சாரோ பவதி அதை காட்டிலும் எல்லாம் பரவாயில்ல அதே கதை தான் யஸ் தேஜோ பிரம்மேத்யுபாஸ்தே அஸ்தி பகவோ பகவஸ் தேஜசோ பூவேதி யார் பிரம்மத்தை தேஜ தேஜஸ்ஸ பிரம்மன் உபாசனை பண்றானோ பிர தேஜஸ்ல உபாசனை பண்றானோ பெரிய பொருளில் பெரிய பொருளை பெரிய பொருளில் அப்படி சொல்லணும் போயிடும் பண்ற போது பெரிய பொருள் கண்ணுக்கு தெரியாத பெரிய பொருளை கண்ணுக்கு தெரிந்த பெரிய பொருளில் நினைப்பாயாக கண்ணுக்கு தெரிந்த பெரிய பொருளில் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பெரிய பொருளை நினைக்க பழகினால் பிறகு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பெரிய பொருளாகவே உன்னை நீ புரிந்து கொள்வாய் இவ்வளவுதான் பிரம்ம அஸ்தி பகவஸ் தேஜசோ பௌஜயிதி தேஜச காட்டிலும் பிரிச்சிருக்கோ அப்படின்னு இருக்கேப்பா அப்படின்னு அதை எனக்கு சொல்லுங்கொழேன்னு அப்ப இது வாழ்ந்தான்னு விட்டுட்டார சனத்குமார சரிப்பா சொல்றேன் உடனே அவரும் அதை விட்டாச்சு இவரும் அதை விட்டாச்சு நுனேலியா பிரதிபையேஜ் தம் தமி தேஜ்தவையேஜ் தனவே உபச்சாரன் சமர் தேஜஸ்து தேஜஸ்தான் சர்வீஷிஸ் தூ அப்படி அடுத்தது என்ன ஆக ஆக்சதும் ஆகாச தத்துவாய நமஹ இதில் குருக்கள் பூஜை பண்ணிள் ஓம் சிவாயினமா நமக ஓம் ஹாம் சிவாய நமஹா எல்லாம் முடிஞ்சு போச்சு வந்தாச்சு உட்கார்ந்தாச்சு பூஜை ஆரம்பிச்சாச்சு எல்லாம் நம்ம வந்து திஷ்டிஷ்ட சந்நிதி நேரம் சொல்லின்றது போனாசோ தேஜசா பூயான் ஆகாஷே வை சூரிய சந்திரமசோ உபௌ வித்தியுத் நக்ஷத்ராணி அகேனோ பிரதினோ ரமே நமத்து ஆகமே आकाशा मुपास्वेती। आकाशा मुपास्वेती। आकाशो தேஜஸை காட்டிலும் ஆகாசம் என்றோ பெரியதாக இருக்கிறது சரி அந்த ஆகாசத்தினுடைய அருமை பெருமைகள் யாவை சொல்றார் அது எப்படி பெருசு அதுக்கு காரணங்களை சொல்றார் ஆகாஷேவை சூரியா சந்திரமசா உபவு வித்யுன் நக்ஷத்திராண் அக்னி ஆகாஷேன அக்னிகி ஆகாஷே அக்னிஹி அப்படி நிறுத்திடணும் அக்னிகி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும் ஆகாஷேவை ஆகாசத்திலன்றோ சூரியனும் சந்திரனும் இந்த இரண்டும் இந்த இரண்டும் இந்த நமக்கு தெரியற சூரியனும் சந்திரனும் ஆகாசத்திலவோ இருக்கிறார்கள் வெளியிலல்லவோ இருக்கிறார்கள் இடைவெளியில் அல்லவோ இருக்கிறார்கள் வித்யுத்து மின்னல் நட்சத்திராணி நக்ஷத்திரங்கள் அக்னிகி நெருப்பு தேஜஸ் அதை சொல்லிவிட்டார் எல்லாம் தான் பாருக்கு இதுக்குள்ளேதான் எல்லாம் இருக்கு இந்த கொப்பரையை போட்டு கமுத்தி வச்ச மாதிரி இருக்கே இதுக்குள்ளே தான் சொல்லிவிட்டார் சிம்பிளாக போ இதுக்குள்ளேதான்ப்பா எல்லாமே இருக்கு இதுக்கு வேலை சொல்ல முடியாது ஆகாசம் விரிகிறதுன்னா விரியறதுன்னா அங்க இடம் இருக்கணுமே எப்படா விரியிறது அது தெரியாது சொல்றது ஆக இரண்ய கர்ப்பனை பத்தி சொல்லும் பொழுது ஆகாஷரீரம் பிரம்மாங்கிறது அங்க ஆக ஆகாஷேவை சூர்யா அக்னிகி சொல்லிவிட்டார் ஆகாசத்தினால் அன்றோ ஆகாசம் இருக்கிறதுனால அன்றோ ஒருவன் கூப்பிடுறான் ஹே ராமசாமிங்கிறான் தூரத்துல இருந்து என்னையா அப்படிங்கிறான் அங்கிருந்து ஆகாசத்துல கூப்பிடுறான் இங்கிருந்து அவன் என்ன சொல்றான் அவனு கேட்கறது ராமசாமி சொன்ன உடனே காதல கேட்கறது ஆகாஷேன சுணோதி ஆகாசத்தினால் கூப்பிடுகிறான் ஆகாசத்தினால் கேட்கிறான் திரும்பவும்சாசத்துக்குள்ளத வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்கள்லாம் மகிழ்ச்சி அடைவதும் இந்த இடைவெளி வாழ் இந்த ஆகாசத்துல தான் துக்கப்படுறதும் இந்த ஆகாசத்துல ஆகாஷே ரமத்தே ஆகாஷே நரமத்தே ஆகாஷே ஜாயத்தே ஆகாசம் அபிஜாயத்தே ஆகாசத்திலோ இந்த ஜீவனுக்கு சரீரங்கள்லாம் கிடைக்கிறது ஆகாசத்தில் தான் இந்த ஜீவனுக்கு சரீரங்கள் எல்லாம் கிடைக்கிறது ஆகாஷே ஜாயத்தை பிறக்கிறதும் ஆகாசத்துல தான் ஆகாசம் அபிஜாயத்தை சங்கராச்சாரிய சொல்றார் இந்த புல்லு செடி மரங்கள் எல்லாம் ஆகாயத்தை நோக்கித்தானே போறது அபிஜாயத்தை எப்படி நினைக்கிறாங்க பாருங்க இதுதான் ரசனைன்னு பேர் ரசிக்கிறது இப்படி தான் பார்க்கறது இயற்கையின் நிகழ்ச்சிகளை ஊன்றி பாருங்கள் இயற்கையின் நிகழ்வுகளை சற்று ஊன்றி பாருங்கள் அதுவே இறை வழிபாடாகிறது இயற்கையின் நிகழ்ச்சிகளை சற்று ஊன்றி பார்த்தால் அதுவே இறை வழிபாடு என்று நாம் புரிந்து அது ஒரு வகையான இறை வழிபாடு அதெல்லாம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால என்ன பண்றதுன்னா ஆகாசத்தை தியானம் பண்ணு பாண்டிச்சேரியில் ஓங்காரானந்தான் ஒரு சுவாமி இருக்கார் அவர் ஒரு புஸ்தம் எழுதியிருக்கார் அதுக்கு பேர் வெட்டவெளி தியானம் நிறைய பேர் எனக்கு எழுதிருவாங்க லெட்டர் நான் வந்து சொல்லுவேன் அப்பா வெட்டவெளி தியானம் நான் இல்லை அந்த ஓங்காரானந்தா வேற அதனால் நான் இல்லை பாது வெட்டவெளி தியானம் வெட்டவெளி அறிவு பெருவெளி சிதம்பரமே அதுக்கு இப்போ படித்து பார்த்தா இதுலேயே தெரிஞ்சு போயிடும் ஜலத்துக்கு திருவானைக்காவல் நீருக்கு திருவானைக்காவல் நெருப்புக்கு திருவண்ணாமலை காற்றுக்கு காலகஸ்தி கரெக்டா இருக்கேன் காற்றுக்கு காலகஸ்தி என்ன தீக்கி திருவண்ணாமலை கரெக்டா இருக்கேன் தீக்கி எல்லாம் சரிவரமாக பார்க்கணும் தீக்கு திருவண்ணாமலை மண்ணுக்கு காஞ்சிபுரம் ஆகாயத்துக்கு சிதம்பரம் வச்சிருக்கோமே எல்லாம் கடவுளா தான் நினைக்கிறதுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பிரம்மனா உபாசன பண்ணினா என்ன பலன் படிக்கலாம் ஆகாஷம் ஆகாஷவத்தோவை சோகான் பிரகாஷவா அசம்பாதான் यावद आकाशस्य गतम तत्रास्य यथा कामचारो आकाशं अस्ति भूय தாச்சாரோம் भूयो ஆூய தன்மே பகவான் பிரவி எவன் ஒருவன் ஆகாசத்தை பிரம்மம் என்று உபாசிக்கிறானோ நமக்கு சாஸ்திரப்படி சாட்சி பிரத்யக்ஷம் என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் ரொம்ப இதா சொல்லாட்டான நம்ம புரிஞ்சுக்கணும் பிரத்யம் நமக்கு தெரியுது மா இருக்கிறது பெரிய பொருளா இருக்கிறது வியாபகமா இருக்கிறது ஏக்கம் வியாபகம் பூர்ணம் சுத்தம் அசங்கம் நிஷலம் இத்தனை லட்சணம் பாருங்க பிரம்மனுக்குள்ள இதுக்கு இருக்கு பெரும்பாலான லட்சணங்கள் இருக்கு ஆனா ஒன்று ஜடம் திருஷ்யத்வாத் ஜடம் ஆக பிரம்மனுக்குள்ள பெரும்பாலான லட்சணங்கள் ஆகாசத்துக்கும் புரிந்துற மாதிரி தான் இருக்கு அப்படி ஆகாஷத்தை ஒருத்தன் தியானம் பண்ணினா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா அவனுக்கு நிறைய நிறைய ஸ்பேஸ் ஸ்பேஷியல் இடமெல்லாம் கிடைக்கும் பெரிய இடமெல்லாம் நிறைய விசாலமான சொல்றோம் இல்லையா தேத்தம் புக்துவா ஸ்வர்கலோகம் விஷாலம் ஒரு பெரிய அரபு நாட்டிலாம் சுல்தான்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சிருப்பார் அரண்மனை ஒரு ஒரு அரண்மனையும் குறைஞ்சது ஆயிரம் ஏக்கர் இருக்கும் பெரிய பெரிய அரண்மனையாக இருக்கும் ஒரு ஒரு பெரிய நிறைய கூட்டு எடுபடி ஆட்கள் அது வச்சிருப்பாங்க எதுக்கு சொல்றோம்னா அவர் எந்த அரண்மனையில் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது நிறைய ஸ்பேஸ் இருக்கும் பிரகாஷா அங்கெல்லாம் ஒளி பொருந்தி அதாவது புறத்திலும் அகத்திலும் சொன்னேன் இல்லையா வெளிலயும் நல்ல பிரகாசம் லைட் அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கோள அப்புறம் நல்ல புத்திசாலிகள் நல்ல காரிய காரியம் காரியம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் இருக்கிற உலகத்தை அபிசித்தி அங்க ஒரு பிரச்சனை இருக்காது அசம்பாதான் இன்னொருத்தருடைய அந்நீடான் அசம்பாதான் அங்க ஒரு பிரச்சனையும் வராது செக்யூரிட்டியே தேவையில்லை இன்னொருத்தர் வந்து முடியாது அவங்க ஜபிக்கிற ஜப்ப ராமகோபாலன் நிறைய ஜபம் பண்ணுவார் காலமுறை எழுந்து உட்கார்ந்து அவ்வளவு ஜபம் பண்ற என்ன்திப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம் விஸ்தீர்ணம் ஸ்தோபம் மகதுருகாயம் கட்டோ பரிசத்துலயும் படிச்சிருக்கோம் மகதுருகாயம் உருகாயம் சொன்னா விஸ்தீர்ணம் அர்த்தம் நல்ல விஸ்தார யுக்தானு விஸ்தீர்ணம் அகலம் நீளம் எல்லாம் நல்லா பிரிசு பிரிஷாக இருக்கும் இடமெல்லாம் நல்லா இருக்கும் வேலத்திலே பிரார்த்தனை இருக்குது பூஷ்ட பிருத்வி பகுலான உர்வி பவா தோகா யனயா ஜசயோ சுர்காசுன்னு சொல்லுவார்கள் அதில் பிரார்த்தனை என்னென்னா எனக்கு நல்லா சிட்டிக்கு நடுவில் நிறைய குறைஞ்சது ஒரு மூணு ஏக்கர் சென்னையில் நடுவில் மவுண்ட் ரோடு கிட்ட இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்லாம் அப்படி தான் இருக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எஸ்டேட்டு ஹிண்டு எஸ்டேட் இதெல்லாம் அப்படிதான் இருக்கும் பத்திரிகையோட அவங்களோட இதெல்லாம் அது மாதிரி பூஷ பிருத்வி பகுலான உருவி மாதிரி விஸ்தீர்ணமான உருகாயம் அபிசித்தி அவ்வளோதான் பிரயோஜனத்தை சொல்லிட்டார் நீங்க சகாம நமக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டோமே இப்படிதான் நான் நினைக்கிறேன் நமக்குதான் இதெல்லாம் என்னது அனாவசியம் இதை விட பெருசு இருக்குன்னு சொல்ல போறார் நமக்கு தெரிஞ்சு இந்த என்னது அவையே பெரியது என்ன பெரியது கேட்பின் நெடுவடி பெரிது பெரிது புவனம் பெரிது புவனம் நான் முகன் படைப்பு பாட்டு இருக்கு எனக்கு மறந்து போச்சு அது சரியா இல்லை அப்புறம் இந்த நான் முகன் படைப்பு அப்புறம் வந்து உமையவள் மோதிரம் அப்படி வரும் கடைசியில் புவனமோ நான்முகன் பிடைப்பு நான்முகனோ உந்திக் கமலத்தோன் அவனோ ஆதிசேஷன்ல இருக்கான் ஆதிசேஷனோ பார்வதியோட சிறு மோதிரம் உமையவள் சிறு மோதிரம் சிறு மோதிரம் பெரு விரல் கட்ட மோதிரம் உமையவளோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம் இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரி தொண்டி சொல்லுத நல்ல பாட்டு பாருங்க எவ்வளவு தத்துவம் எல்லாம் அடைஞ்சிருக்கு இதுல பெரியது கேட்பின் நெடுவடி வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது எவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணிட்டு போறது பாருங்க ஆகாஷம் வரைக்கும் வந்துட்டோம் எத்தனை ஆச்சு கணக்கு போடணுமே அடிக்கடி மறந்து போயிடும் நாம வாக்கு நாம வாக்கு மனஹா சங்கல்பகா சித்தம் தியானம் விஜயானம் அன் பலம் அன்னம் ஆபஹா தேஜகா ஆகாஷா பன்னெண்டு ஆச்சு ஒரு வழியா இன்னும் மூணுதான் இருக்கு ஆஹா யாவது ஆகாசம் ஆகாஷம் எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு இருக்கோ மாதிரி ஃப்ரீயா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆகாசத்தை காட்டிலும் பெருசா ஏதாவது இருக்கா சுவாமி நான் இருக்கே அப்படின்னா அடுத்த மந்திரம் எதிர கன்ஞ்சனீரன் அீரன் वै वै स्मरेन पशून। स्मरेन पशून। उपास्वेती। उपास्वेती। स्मरहा புத்திரான்தி ஆகாஷாத்ராச்சிய இங்க ஒரு இலக்கண கருத்து விஷயம் भूयान போட்டுக்கணும் ஏன்னா அது இலக்கண சாஸ்திரத்தில் அப்படி மாறி இருக்கு உபநிஷத்தில் இருக்கு நம்ம மாத்திக்கணுங்கிற அதெல்லாம் முக்கியம் இல்லை நான் சாதாரணமா படிக்கிறவர்களுக்கு கவனமா பார்த்தோம்னா சங்கராச்சாரிய ஒரு குறிப்பு கொடுக்குறார் ஸ்மரணம் ஸ்மரகா அந்த தர்மஹா ஆகாசத்தை காட்டிலும் உயர்ந்தது நினைவு சித்தம்னு ஒன்று பார்த்துருக்கோம் அங்கே வேற சித்தங்கிறதுக்கு அங்க அர்த்தம் வேற சொல்லியிருக்கோம் இங்கே ஸ்மரணம் சொல்லணும் அனுபூதி பிரகாசத்தில் வித்யாரண்ய சுவாமிகள் இந்த ஸ்மரணம்ங்கிறது ஈஸ்வரனுடைய ஸ்மரணம் அது நம்முடைய ஸ்மரணத்தை வச்சு ஈஸ்வரனுடைய ஸ்மரணத்தை புரிஞ்சிக்கணுங்கிறார் அதாவது இந்த உபனிஷத்துக்கு ஒரு விளக்கம் மாதிரி எழுதியிருக்கிறார் இந்த உபனிஷத் கருத்துக்களை மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வித்யாரண்ய சுவாமிகள் அனுபூதி பிரகாசம் என்ற ஒரு நூல்ல இதை கருத்துக்களை எல்லாம் சொல்ற அங்க ஸ்மரணம் கடவுளுடைய நினைப்பு அப்படி சொல்ற அடிக்கடி வேதங்கள்ல அடிக்கடி வர்ற ஒரு வாக்கியம் பிரஜாபதி பிரஜாபதி பிரஜாபதி அகாமயத பிரி நம்ம படிக்கிறோம் அப்படி பார்க்கிறோம் என்ன இறைவன் விரும்பினார் இறைவன் திட்டமிட்டார் சாமயத்த बहुस्यां நான் பல்வேறு உயிர்களாக ஆவேனாக बहुस्यां சக தப அவர் திட்டமிட்டார் தவத்தை செய்தார் தவத்தை செய்தார் இங்க ஸ்மரணம் அகாமயத்தாங்கிறது இனி வரப்போறது ஆஷான்னு வரப்போறது ஆகவே இதக்காட்டிலும் எது பெருசுன்னா இந்த ஆகாசத்தை உண்டு பண்ணணும்னு அந்த ஆண்டவன் நினைச்சானே அந்த ஆண்டவன் இதை விட பெரியவன்பா இந்த அந்த ஆண்டவனுடைய நினைவு நினைவு ஆண்டவன் திட்டமிட்டான் அந்த ஸ்மரணம் சொல்ற அந்த ஸ்மரணம் நம்ம அனுபவத்துல இருக்கக்கூடிய ஸ்மரணம் அதை சொல்றார் இங்க சங்கராச்சாரியர் அந்த மாதிரி ஈஸ்வர ஸ்மரணம் சொல்லலை வித்யாரண்ய சுவாமதிரர் அதற்கான குறிப்புகள் கொடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஸ்மரோபாவணம் தர்மஹா மனசுல இருக்கிற ஒரு விஷயம் அதனுடைய இயல்பு ஸ்மரணேகி சத்திய ஆகாஷாதி சர்வம் அர்த்தவத் நினைவு தானே இது என்னன்னு தெரியும் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒன்று ஒன்றா கேட்கறது நம்மள இல்லாட்டி நாம் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லாட்டி அதுவாக கேட்குறது நம்ம சொல்கிறோம் இது என்ன இதுதான் தாய் மாணவர் படம் இவர் யார் தாய் மாணவர் அவர் யார் சங்கரர் இவர் யார் திருவள்ளுவர் இவர் யார் தட்சிணாமூர்த்தி விநாயகர் இப்படிலாம் சொல்லி கொடுக்குறோம் நாம் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு சாமானும் சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது இது என்ன சொல்லு அப்படின்னா உடனே என்ன சொல்றது திருவள்ளுவர் சொல்லிவிடுறது அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு ஸ்மரணம் இருக்கு அதை பார்த்த உடனே அதை ரீகலக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு ஸ்மரணம் நினைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஆகா ஸ்மரணம் இருந்தாதான் இதை பார்த்தா இது என்னன்னு கேட்டா என்னன்னு தெரியாது ஒரு மாதிரி இருந்தான் பைத்தியம் என்றால் நினைவாற்றல் நன்றாக இருக்க வேண்டும் நினைவாற்றல் நன்றாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை பயனற்றது நினைவாற்றல் முக்கியம் ஆகவே நினைவாற்றல் அவன் இருந்தும் இல்லாதவனாகவே ஆகிறான் இல்லாதவனாகவே ஆகிறான் காட்டிலும் ஸ்மரணத்திற்கு பூயஸ்துவம் இருக்கிறது பெரிதாக இருக்கும் தன்மை இருக்கிறது நினைவாற்றல் ஆகாயத்தை காட்டிலும் பெரியது அதனுடைய மகிமை என்ன ஸ்மரண பூயஸ்துவம் கதம் நிரூபியத்தை இந்த நினைவாற்றலின் மேலான தன்மையை உயர்ந்த தன்மையை சிறந்த தன்மையை வியாபகத்தன்மையை நுண்ணிய தன்மையை எவ்வாறு சொல்லுவீர்கள் அப்படின்னு கேட்டால் தஸ்மாத் ஏனென்றால் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கூட்டத்தில் இப்ப நிறைய பேர் இருக்காங்க ஆசிரன்னு உபவிஷேயு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் எல்லாரையும் பாக்கறோம் எல்லாரையும் நிறைய பேரை பாக்கிறோம் பார்த்தாலும் சில பேர் ஞாபகத்துக்கு வரலன்னு வச்சுங்களேன் தெரியாது ஞாபகத்துக்கு வரலன்னா நம்ம மொழி சில பேர் நேற்றுக்கு ஒருத்தர் ராமச்சந்திரன் என்கிட்ட போன்ல பேசுறாரு சொல்லிட்டா ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாரு நான் யோசிச்சு பாக்குறேன் எனக்கு வரமாட்டேங்குது தெரியுது அப்புறம் அவரு அவர் ரெண்டு மூணு தினம் ட்ரை பண்றாரு நானும் அப்புறம் வந்து ட்ரை பண்றோம் அப்படி கடைசியில் கிடைச்சார் அவர் பேசிட்டே இருக்கார் சுவாமி பிரசாதம்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு யாருன்னே தெரியல கெட்டுண்டே இருக்கேன் கடைசியில முடிக்கிற போது இன்னார் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ரிலேஷன் புரிஞ்சு அப்புறம் ஞாபகத்துக்கு வருது இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் பேசினாலும் யாருன்னே தெரியாமல் பேசுறது உண்டு அதெல்லாம் உண்டு என்னன்னே கெட்டுன்ருப்போம் ஆமாம என்னென்ன கண்டுபிடிக்கிறது நாமளும் முயற்சி பண்ணுவோம் அப்புறம் கடைசியில நடுப்புற இடக்க நான் யார் பேசினேன்னு தெரியுமோன்னு கேப்பாங்க அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் ஒரு மடத்துல இருந்தேன் அந்த சாமியார் ரொம்ப டெக்னிக்கலா தெரிஞ்சவர் ஏன்னா அவருக்கு ரெண்டு லட்சம் சிஷியர்கள் எல்லாரும் எப்படி ஞாபகம் அதனால அவர் என்ன பண்ணுவார் வாங்க வாங்க வாங்க ஏன்னா வந்தவரை தெரியாத மாதிரி இது பண்ண முடியாது அவருக்கு என்னன்னா சாமிக்கு நம்மளை தெரியும்னு நினச்சிட்டு வருவார் இது மாதிரி ஆயிரக்கணக்கான வேற பார்த்துருந்தா லட்சக்கணக்கான வேற பார்த்துருந்தா எல்லாரையும் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கிறது அது ஒரு அனுகிரகம்தான் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு அனுகிரக விசேஷம்தான் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க வந்தவுடனே சாமியை சௌக்கியமாக அப்படி இப்படின்னு கேட்டுருப்பார் இல்லாமல் நம்ம ஊரில் எப்படி மழை எப்படி அப்படி இப்படின்னு கேட்பார் பக்கத்து ஊரெலாம் அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டே இருப்பார் இப்படியே விசாரிச்சு விசாரிச்சு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிருக்கல் அப்ப அந்த இந்த இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்ட உடனே சாமி என்ன ஞாபகம் பாருங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தடுமாறுனு அவருக்கு அவர் வந்து கேட்ட நீங்க யாருன்னு கேட்டோன்னு வச்சுங்க அவங்களுக்கு கஷ்டமாயிடு கஷ்டமா என்னெல்லாம் மறந்துட்டீங்களா அவங்களுக்கு அந்த துக்கம் ஒரு மாதிரி என்ன பண்றதுல இருக்கிறவ இது பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமோ மெம்மரி அபாரமான ஞாபக சக்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஊரில் ஒரு தொண்டன் இருந்தால் அவனை கூட ஞாபகம் அதனால தான் கம்யூனிகேஷனால்தான் இப்படி எல்லாம் அது ஒரு பர்சனல் டச் வச்சுக்கிறதுனால போறோம் நமக்கு வருவோம் மந்திரம் போயிடும் நிறைய பேர் இருந்தா பகவா ஆசிரியன்னு நஸ்மரந்தகா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தாலும் தெரியலன்னா நைவத்தே கஞ்சன சப்தம் சுணுயு கல்யாணி ராகமா காம்போதி ராகமா அதுக்கு ஒரு ஞாபக சக்தி வேணும் கஞ்சன ஸ்ரையு அப்படி இருந்தா தான் ஸ்மரணம் இருந்தாத்தான் கேட்க முடியும் கேட்டாத்தான் நினைக்க முடியும் நினைச்சாத்தான் புரிஞ்சுக்க முடியும் ஆகவே நினைச்சா தான் கேட்கிறதும் சிந்திக்கிறதும் அறிஞ்சுக்கிறதும் முடியும் பண்ற நினைத்தல் கேட்டல் சிந்தித்தல் அறிதல் அங்க பார்த்தோம் மந்தா போத்தா கர்த்தா பிடிச்சோம் அது மாதிரி என்ன சொல்ற ஸ்மரந்து அப்புறம் ந மண் வீரன் யாரு சிரவணம் பண்ணலையோ அவனுக்கு நினைக்க முடியாது சிந்திக்க முடியாது அவனுக்கு அறிஞ்சுக்க முடியாது ஆகவே ஸ்மரணம் வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஸ்மரன் தேத் சுகு கஞ்சன சப்தம் சுணுயுகு ததா ந அவங்க வார்த்தையை கேட்க மாட்டான் அப்படி அர்த்தம் பண்ணணும் யாருன்னு தெரியலன்னா அவங்கள்ட கேட்க அவங்கள்ட்ட பேச போறது இல்லை அவங்க வார்த்தையை நம்ம கேட்க போறதில்லை கவனிக்க போறதில்லை ஆஹ் அதனால என்ன இருதுன்னா ஸ்மரணம் இல்லை ஸ்ரவணம் இல்லை மனநம் இல்லை விஜயானம் இல்லை ஆ ஸ்மரணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஸ்மரணம் தான் அடிப்படைன்னு சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை திடீர்னு பையனை தெரிஞ்சுக்கணும்னாலும் திடீர்னு ஒருத்தர் வந்து நிற்கிறான்னா இவன் தான் நம்ம பிள்ளையா இல்லையான்னு எப்படி தெரியும் அதுதான் சொல்கிறார் இல்லை எல்லாத்துக்கும் எனக்கு அனுபவம் இருக்கு அதை சொன்னால் டைம் ஆகிடுவேன்னு பார்க்குறேன் அனுபவருக்கு நிறைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நிறைய குழந்தைகள் தாத்தா இருக்கார் அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது இவர் யாருக்குள்ள தாத்தா என்ன பார்த்து கேட்கிறேன் நான் உங்க பேரை என்ன பார்த்து கேக்குறீங்களே ஞாபகம் இல்லைடா என்ன பண்றது வீடு முழுக்க அப்படி இருந்து ஒன்னு கண்ணே கண்ணு வம்பே இல்லை அப்போ வந்து எல்லாம் நிறைய பேர் இருந்தால் எப்படி தெரிஞ்சுக்கிறது நஷணுயுகூ அதனால என்ன சொல்றார் விஜய் ஸ்மரேனவை புத்திரான் விஜாநாத்தி நினைவு அன்றோ புத்திரனை அறிகிறான் ஸ்மரேன பசுன்னு பசு மாடுலாம் தெரியுது இது வந்து ராஜஸ்தான் மாடு இது குஜராத் மாடு இது நம்ம ஊர் நாட்டு மாடுன்னு சொல்லிக்கிறாங்க அப்புறம் அது ஜெர்சி பசு அப்படின்னு எல்லாம் ஸ்மரணத்தினால்தானே பசுக்கூட அறிகிறோம் இது நாய் இது புலி இது சிங்கம் கரடி ஒரு தரம் சொல்லி கொடுத்துடுறான் அதை வச்சல்லவோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆகினால என்ன பண்ற அந்த ஸ்மரணத்தையே என்ன சொல்றது பிரம்மனா தியானம் பண்ணு அது ஆலம்பனம் ஸ்மரணம்ங்கிறது எவ்வளவு சூக்மமானது அந்த சூக்மமான வஸ்துவை ஆலம்பனமா வச்சு பிரம்மன நினைங்கிறது ஸ்மரண பிரம்மோபாசனா அதை பண்ணப்பா அப்படிங்க அப்படின்னா என்ன ஆகும் அதுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அடுத்தத பார்க்கலாம் யாவத் கதம் திராசா காமச்சாரோமரம் அஸ்தி பகவஸ்மரா ஸ்மராத் தன்மே பகவான் அவ்வளவுதான் சிம்பிள் தான் தெரிஞ்சதுதான் நமக்கு ஏற்கனவே பார்த்ததுதான் எல்லாம் யார் ஸ்மரணத்தை பிரம்மன் உபாசன பண்றானோ அந்த நினைவாற்றல் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் இவனும் மூவ் பண்ண முடியும் சுதந்திரமாக அவனும் எல்லா இடத்திற்கும் செல்ல முடியும் எவன் ஸ்மரணத்தை பிரம்மமாக உபாசிக்கிறானோ அதை காட்டிலும் உயர்ந்தது இருக்கிறதான்னு கேட்டார் நான் வித்யாரண்ய சுவாமிகள் சொல்றத சொன்னேன் ஈஸ்வரஸ்மரணம் நம்ம பண்ற ஈஸ்வரஸ்மரணம் இல்லை ஈஸ்வரன் சிருஷ்டிக்காக பண்ற ஸ்மரணம் கடவுள் தத்துவம் படைப்பிற்காக நினைக்கும் நினைப்பு தாத்தா பூர்வம கல்பயத்து இந்த படைப்பு கடவுள் படைப்புக்காக நினைப்பது அந்த நினைப்பு உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனா இங்க பொதுவாக அப்படித்தான் சொல்ற அந்த அர்த்தத்தில் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட நமக்கு தெரியறது நமக்கு வந்து என்ன சொல்றது நினைவாற்றல் இருக்கிறது மெம்மரி இருக்கிறது அந்த நினைவாற்றல் ரெக்கனைஸ் பண்றோம் சொல்றோமே அந்த நினைவாற்றல் நமக்கு இருக்கிறது பகவானும் நினைக்கிறார் படைப்பதற்கு நினைக்கிறார் ஆ நினைப்பை இறைவனாக தியானம் செய்வோம் ஆ நினைப்பு எவ்வளவு தூரம் சொல்லுகிறதோ அவ்வளவு தூரம் நாமும் இயல்பாக இயங்க முடியும் என்பது கருத்து அது சகாம பலன் அவர் அதுக்கு மேலே வேற ஏதாவது இருக்கார் விட்டுட்டர் இருக்குன்னு சொன்ன உடனே அது வேண்டான் விட்டுட்டார் அடுத்தது என்னன்னு கேட்டோடனே அடுத்த அத்தியாயத்துக்கு போறோம் அடுத்த கண்டத்துக்கு போறோம் படிக்கலாம் கர்மாணி குரு புத்தாகு பசுகு இச்சே इमंचा लोकं, इमंचा लोकं। इच्छते, आशा मुपास्वेती। आशा அதனால சொல்ற பூயசி அதை காட்டிலும் அது பெருசு ஆசை என்றோ ஸ்மரணத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது ஆசைன்னா என்ன தெரியும் நமக்கு ஆசை இருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு சிந்திக்கணும்னு ஆசை இருக்கு காரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு சொல்றோம் இல்லையா ஆசைங்கிறதுக்கு லட்சணம் அப்பிராப்த வஸ்து ஆகாங்ஷா காமராக விவாஜிதம் அப்படின்னு கீதையில் ஒரு இடத்துல வருது பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் வலிமை உடையவர்களிடத்தில் நான் வலிமையாக இருக்கிறேன் ஆற்றல் மிக்கவர்களிடத்தில் நான் ஆற்றலாக இருக்கிறேன் என்று ஒண்ணுதான் எப்படிப்பட்ட ஆற்றல் கிருஷ்ணர் அதுக்கு விசேஷனம் சொல்றார் காமராக விவர்ஜிதம் ஆசையும் பற்றுமற்ற வலிமையாக நான் இருக்கிறேன் ஆசான் நான் என்ன அர்த்தம் அடையாததொன்றை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு ஆசை என்று பெயர் அடையாத ஒன்றை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு ஆசை சின்ன சின்ன ஆசை அவ்வளவுதான் நீங்களே புரிஞ்சுக்க சிறகடிக்க ஆசை இல்லை நடந்தாலே போறோம் ஏதோ சொல்ற பாட்டுக்கா சொல்றோம் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அதை பிடிச்ச எடுத்துக்க ஆசை நட்சத்திரை கொண்டு வரங்கள ஆசை அப்படின்னு மனதை அடக்க ஆசைன்னு சொல்ல வேண்டாமோ கடவுளை வழிபட ஆசை தியானம் செய்ய ஆசை உபனிஷத்துக்களை படிக்க ஆசை அப்படி சொல்லப்படாதோன்னு போண்டா திங்க ஆசை சொன்னா தான் புரியல் உங்களுக்கு இல்ல எனக்கு ஆசாவஸ் பூயசி ஆசைதான் வந்துப்பா ரொம்ப பெருசு ஆசை ஆசைக்கு அளவு இங்க ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடிடனும் கடல் மீதியிலே ஆணை செலவே நினைவு எவ்வளவு வந்தாலும் போராது போராதுங்கிறது கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா மகாசனோ வித்யேன மிக வைரிடம் ஏஷஹா காமஹா ஏஷகா குரோதா இந்த ஆசையே கோபமா மாறுறதுனாரு ஆனா இங்க வித்யாரண்ய என்ன சொல்றாரு தெரியுமா இது நம்ம ஆசையை பத்தி சொல்றது வித்யாரணி சுவாமி சுடர் கடவுளுடைய ஆசைங்கள் சோ காமய அவர் ஆசைப்பட்டார் அவர் எண்ணினார் நினைத்தார் எனவே ஆகாயத்தை படைத்தார் ஆகாயத்தை படைத்தார் காற்றை படைத்தார் நெருப்பை படைத்தார் நீரை படைத்தார் நிலத்தை படைத்தார் உன்னை படைத்தார் என்னை படைத்தார் யான் எனதென்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி என் சொல்லி வாழ்த்துவனே அதனால ஆசைங்கிறதுக்கு அதான் அர்த்தம் அந்த அர்த்தமும் சொல்லி இருக்கு ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க நான் குறிப்பா சொன்னேனே தவிர பத்தி விரிவா சொல்லல ஆஹா ஆசை அதை பெரியது ஆசை இருக்கிறதுனால நல்லா ஞாபகம் வச்சுட்டு மந்திரத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறான் படிக்கிறான் மறக்க கூடாது வேதத்தை ஆகினால மந்திரான் அதீ தேசேவை ஸ்மரகா ஆசையினால் நினைத்து அதுக்கப்புறம் என்ன மந்திரங்களை அத்தியனம் பண்ணுகிறான் அந்த மந்திரங்களை வைத்து கொண்டு இந்திராஸ்வகா சோமாயஸ்வஹா பிரஜாபதயஸ்வஹா சொல்லி மந்திரங்களை சொல்லி கர்மாவை பண்ணுறான் கர்மாவை பண்ணி என்ன அடையிறான் புத்திரிஷ்ட பசுக்குஷ்ட இச்சதே கர்மாவை பண்ணி நான் இச்சைன்னு சொல்லிவிட்டாரு மந்திரத்தை அத்தியனம் பண்றான் இல்ல ஏற்கனவே பார்த்தோம் அங்கேயும் இச்சை எல்லாம் சொல்லியிருக்கு அதனாலதான் முடிவெடுக்கிறான் யோசிச்சு பார்க்கறான் படிக்கிறான் அங்கிருந்து ஆரம்பிக்கும் நல்லா சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுட்ட உடனே என்ன பண்றான் யோசிக்கிறான் விஜானத்தினால என்னது தியானம் தியானத்தினால என்னது சங்கல்பம் என்ன சங்கல்பத்தினால என்னாகிறது மனசு இச்ச ஆசைப்படுறான் அதனால உச்சாரணம் சப்தங்கள் வெளியில வருது கர்மா நடக்கிறது காய்காதி கர்மாக்கள்லாம் நடக்கிறது ஆஹ் புத்திராகிஷ்ட பசுகிஷ்ட இச்சத்தை புத்திரனை விரும்புறான் இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான பசுக்களை எல்லாம் விரும்புறான் இகலோக சுக விஷயங்களையும் இந்த ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட பிறகு சொர்க்காதி சுகலோக போகங்களையும் இச்சத்தை விரும்புகிறான் ஆகையினால ஆசையை வழிபடுவாயாக ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் அவா அறுத்தல் திருக்குறளில் பத்து இருக்கு அந்த ஆசையை நீக்கிறது எப்படிறான் ஆசையை ஒழுங்கா யூஸ் பண்ணு இந்த வாழ்க வளமுடன் குரூப்லாம் சொல்றாங்க அறவழிக்குட்பட்ட ஆசைகளை பழகணும் அப்புறம் அறவழிக்குட்பட்ட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு விடலாம் அடுத்த வகுப்புல மற்ற மந்திரங்களுக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் ஓம் ஆப்யும் संतु ओम ததாத்மரமாயேயு அனந்தஜன்மங்கண்ட மெய்யிக்கெழிமந்த குருவே போற்றி உய்யவே முகம் உதவிக்கோர் உதவிநாயேன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாதிகி